தினம் ஒரு தகவல் வழங்குபவர் பா ராமலிங்கம் ஆசிரியர் பன்ருட்டி தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் இன்று மகாபாரதத்தில் பீமன் பகாசுரனை கொன்ற கதையை பற்றி நாம் அனைவரும் இன்று தெரிந்து கொள்வோம் அறக்கு மாளிகிலிருந்து தப்பிய பாண்டவர்கள் காட்டை தாண்டி ஏக சக்கரம் என்ற நகருக்கு வந்தனர் அங்கு அவர்கள் ஒரு பிரமணன் வீட்டில் தங்கினர் ஒரு நாள் பிரமணரின் மனைவி அழுதைக் கண்ட பாண்டவர்களின் தாய் குந்தி ஏன் அழுகிறீர்கள் எனக் கேட்டாள் விருந்தாளிகளான உங்களிடம் ஏன் வீணாக எங்கள் கஷ்டங்களை சொல்லி கொல்ல வேண்டும் என்று சொல்லிவிட்டு இன்னும் பெரிதாக ஆழ ஆரம்பித்தாள் குந்தி சொன்னால் அம்மா நமது கஷ்டத்தை பிறரிடம் பகிர்ந்து கொள்வதால் மனம் மிகவும் லேசாகிறது சொல்லு உன் கஷ்டத்தை தீர்க்க நானும் உதவுகிறேன் பிரமண சிறிது நேரம் பேசாமல் இருந்துவிட்டு பிறகு மெல்லிய குரலில் சொன்னாள் அம்மா நாம் ஊருக்கு வெளியே இருக்கும் மலைய மலை அருகே பகாசுரன் என்ற ராஜேஷன் ஒருவன் இருக்கிறான் இதற்கு முன்னால் அவன் தினமும் இந்த ஊருக்கு வந்து கைக்கும் கிடைக்கும் ஆண் பெண்களை தின்று வந்தான் அவனுடன் சண்டை போடச் சென்ற அரசனும் தோற்று போனான் அப்பொழுது அவர்களுக்கு ஒரு அது என்னவெனில் ஒப்பந்தபடி இந்த ஊரிலிருந்து தினமும் ஒரு வண்டி நிறைய சாப்பாட்டுடன் இரண்டு எருமைகளையும் ஒரு மனிதனையும் ராஜேஷ்னுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் அதன்படியே அன்றிலிருந்து இன்று வரை நடந்து வருகிறது நாளைக்கு என் வண்டியுடன் கூட அனுப்பி வைக்க வேண்டும் எனக்கு இருப்பதோ ஒரே மகன் இனி என் கதி என்னவாகும் என்று தான் அழுகிறேன் என்றாள் சிறிதி யோசித்த குந்தி அம்மா அழாதீர்கள் எனக்கு ஐந்து மகன் இருக்கிறார்கள் என் மகன் பீமனை அந்நாளைக்கு ராஜஷனிடம் அனுப்பலாம் என்றார் பிராமணின் மனைவி வேண்டாம் வேண்டாம் என்று எவ்வளவோ தடுத்த போதிலும் பீமன் தான் போய்தான் தீரவேனென்றும் ராஜனை கொன்றுவிட்டு திரும்புவேன் என்றும் அடம் மறுநாள் ஒரு வண்டியில் சாப்பாட்டை எடுத்துக்கொண்டு பீமன் மலையடிவாரத்திற்கு சென்றான் அவசரம் எதுவும் இல்லாமல் அவன் வண்டியை மிகவும் மெதுவாகவே ஓட்டிச் சென்றான் மலையடிவாரத்தை நெருங்கியதும் மாடுகளை அழித்து விட்டுவிட்டு வண்டியிலிருந்து சாப்பாட்டை தானே சாப்பிட ஆரம்பித்தான் ஏற்கனவே பசியுடன் இருந்த பகாசுரனுக்கு இதை கண்டு கோபம் பொங்கி வந்தது ஏய் மனிதா என்ன தைரியம் உனக்கு என்று கத்தினான் சிரித்து கொண்டே பீமன் சொன்னான் பகாசுரா உன் வேலையை நான் எல்ஜாக்கியிருக்கிறேன் நீ என்னை தின்றுவிட்டால் வண்டி சாப்பாட்டை சாப்பிட்ட மாதிரிதானே அர்த்தம் பகாசுரன் கோபத்துடன் பெரிய பாறாங்கள் ஒன்றை எடுத்துக்கொண்டு சாண்டைக்கு வந்தான் பீமனும் பக்கத்தில் இருந்த மரத்தை பிடுங்கிக் கொண்டு சண்டைக்கு தயாரானான் இருவருக்கும் நீண்ட நேரம் பயங்கர யுத்தம் நடந்தது முடிவில் பீமன் பகாசுரன் மேல் பாறங்கல்லை வீசி சாகடித்தான் பீமன் வண்டியை ஓட்டி ஊருக்கு திரும்பி நடந்தவற்றையெல்லாம் விசாரித்தான் ஊர் மக்கள் அவன் செய்த அந்த உதவிக்கு அவனை கொண்டாடினார்கள் இதுதான் மகாபாரதத்தில் பகாசுரன் கதையாகும் நன்றி வணக்கம்